வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கிய விட்டு விடுங்கள் வருபவனிடம் ஆம் முன்னே செல்பவனை விட்டுவிடுங்கள் பின்னால் வருபவனிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாயிருந்தல் அவனால் தான் உங்களை முந்தி செல்ல முடியும் நன்றி வணக்கம்